நான் துணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் பொன்னாங்கனி கீரை வடை செய்ய தேவையான பொருட்கள் பட்டாணி பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு அரை கப் பொன்னாங்கனி கீரை தேவையான அளவு உப்பு ருசி பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து அரைத்த விழுது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல பட்டாணி பருப்பையும் கடலை பருப்பையும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இந்த கீரைய நல்லா ஆஞ்சிட்டு பொண்ணாங்கிண்ணிக்கீரையை பொடியா கட் பண்ணி வச்சிடலாம் பச்சை மிளகாவையும் இஞ்சியும் பேஸ்ட் அரைச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருவோம் அந்த பட்டாணி பருப்பும் கடலை பருப்பும் ஊறினதும் அதை எடுத்து தண்ணியெல்லாம் இறுத்துட்டு போட்டு தண்ணியே விடாம குறை குரச்சிக்கணும் அதை அரைச்சி ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் உப்பு கலந்துடலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட் கலந்துருவோம் பொன்னாங்கண்ணிக்கீரையை பொடியா சாப் பண்ணி போட்டு அதில் கலந்துடலாம் நமக்கு விருப்பம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக ஒவ்வொரு ஸ்டவ் பத்த வச்சுட்டு உனல் வச்சிருவோம் உடல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திருவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த வடை மாவு எடுத்துப்போம் கொஞ்சமா கையில வந்து தண்ணி தொட்டுப்போம் மாவு ஒட்டாம இருக்கும் தட்ட வரும் எடுத்து அந்த மாவை வடையாக சின்னச்சன்தான் தட்டி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பொன்னாங்கண்ணி கீரை வடை தயார் சில பிள்ளைங்க கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்